ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் ஆண்டு கனடாவின் மான்ட்ரியல் நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி ஆறுநூற்றி ஆண்டு இங்கிலாந்தை காமன்வெல்த் நாடாக அங்கீகரிக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது அடுத்த 11 ஆண்டுகளுக்கு இங்கிலாந்து குடியரசு நாடாக இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மெக்சிகோ அமெரிக்கா போர் இந்த தருணத்தில் கலிபோர்னியா நேவாடா யூட்டா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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை புலிகள் மீதான தடை ஜெய ஆர் ஜெயவர்தனா அரசினால் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு அனைத்து மக்கள் வாக்கெடுப்பில் குரேஷியா நாட்டு மக்கள் தமது விடுதலைக்காக வாக்களித்தனர்வெளியில் இன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் வெனிரா ஒன்று விண்கலம் வீனஸ் கோலை தாண்டி வேறொரு கோலை தாண்டி பயணித்த முதலாவது விண்கலம் என்றும் இந்த நிகழ்வை நிகழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் மார்ச் இரண்டு விண்கலத்தை ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆண்டு யோஹான் ஃபிக்டே ஜெர்மன் மெய்யியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆண்டு மொஹமது மொசாடெக் ஈரானிய தேசிய இயக்கத்தின் தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஹூ ஹி வியட்நாமிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பல் பாட் கம்போடிய சர்வாதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மால்கம் எக்ஸ் அமெரிக்க மனித உரிமை செயற்பாட்டாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜாம்செட்ஜி டாடா இந்தியாவின் நவீன தொழில்துறையின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பி சுந்தரையா இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு ஜானகி ராமச்சந்திரன் திரைப்பட நடிகை தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜோதி தமிழ் திரைப்பட நடிகை இன்னாலின் சிறப்புகள் உக்ரைன் நாட்டில் அறிவியல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை